நீரேற்ற மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் நீரேற்றம் ஏற்பட்டு அதனால கை கால் வீக்கம் ஏற்படும் அதை போக்குறதுக்கு முருங்கை கீரை ஈர்க்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் அதனால இடிச்சு சாராக்கி அதனுடன் பனங்கற்க சேர்த்து பருகி வந்தால் வீக்கம் வற்றி உடல் நீரேற்றம் தனிந்து கை கால் நீரேற்றம் உடல் நீரேற்றம் எல்லாமே வெளியேறி உடலும் அழகு பெறும் என்ன உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்